وقد قال الله تعالى في محكمه تنزيله وقرانه المجيد لا اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم من نحيا في النبي فقد احبني ومن نحبني كان معي في الجنه كما قال صلى الله عليه وسلم உள்ளத்துல தேவையும் தேட்டோமைக்கும் வெளியாக்குவார் எவ்வளவு அறிவுள்ள பேசினாலும் கூட தேவையுள்ள நேரத்தில் தேவையான விஷயங்கள் வெளியாகிறது அதை கையில் உள்ள விஷயம் பேசலாம் எத்தனை விஷயங்கள் பேசலாம் ஆனால் தேவையுள்ள நேரத்தில் தேவையான வார்த்தைகள் வெளியாகிறதுக்கு அவ்வளவு எங்க எதிர்பார்த்து எதிர்பார்க்கலாம் தேவையில்லாத நேரத்தில் மழை கே சோதர்களே மழை பொழியோடும் தேவையான நேரத்தில் யாரையும் கஷ்டப்படுத்து விஷயங்கள் நாங்க பேசுறோம் பேசுறோம் ஆனா வாழ்க்கையில் சுண்ணத்துக்களை எடுத்து நடக்க கஷ்டமானது அன்னைக்கு இல்ல வச்ச விஷயம் சொன்னாங்க மக்கள் லேசாக சுத்தை செஞ்சு போட்டு சுண்ணத்தை கூலிய பெருசாக்குறான் ஒரு சுண்டத்தை ஹயாத்தாக்கூறு சஹீர் நன்மை கிடைக்கும் இது ஹரி சொல்ல விஷயம் யாரு நபி ஹரி சொன்னாங்க சுண்ணத்துகளை மறைந்த காலத்தில் யாரு சுண்ணத்தை ஹயாத்தாக்குவாங்களோ அவளுக்கு நூறு ஷஹீதன் கட்டாயம் கிடைக்கும் ஆனா அதுக்கு தியாக முஜாகதா செய்யப்படுவோம் சஹாபாக்கள் நூறு பேரை கூலி சகிதன்னு சொன்னாலே ஒரு அந்தஸ்தி அதுல விசேஷமாக நூறு சஹிதர்கள் அந்தஸ்தி அதுலயும் சஹாபாக்கள் நூறு பேர் அந்தஸ்தி எப்படி சஹிதன் சொன்னாலே ஒரு அந்தஸ்தி சாபாக்கள் கேட்டாங்க யாரும் சொல்லுதான் எங்கள்ட்டி கிடைக்குமா அல்லது எல்லாத்துக்கும் தெரியும் வந்து சாதாரோட சுந்தத்தை செய்யறதுனால இவ்வளவு பெரிய கூலி கிடைக்கும் சொன்னாங்க கஷ்டத்தோட சுயப்படணும் போறாரு அந்த இடத்துல எல்லாம் வாழ்க்கை பிரகாரம் ஒரு பங்கு வைக்கப்பட்டிருக்கு இந்த சந்தர்ப்பத்துல ஒரு மருந்து என்ன செய்யறாரு அழகான முறையில சுங்கத்தை பேணி போற உள்ள கஷ்டப்பட்டு சொல்லுங்க மேலும் வரும் இந்த கஷ்டத்தைக்காக வேண்டி கொடுக்க கூடி சோதர்களும்பியங்க ரெண்டு விஷயங்கள் ஆளுங்களை உமர்ல அவங்க சொல்றாங்க நபிய்கிற நேரத்தை பார்க்க அதிகமான நேரங்கள் சப்மாதிர திருச்சி எடுப்பாங்க தொழிக்கிறத பாக்க அதிகமான நேரம் சப்மாதிர திருச்சி எடுப்பாங்க சொன்னா அவசாவ தம்பு கால்களை தட்டி தட்டி தட்டி புஜங்களை பிடிச்சி ஒத்துக்காட்டு செய்வாங்க செய்வா இந்த காலத்துல வந்து இம்மா முன் என்ன சொல்ற சப்பு முடிச்சு இல்லக்காந்து தப்பு சீராத வரையில செய்ய மாட்டாங்க தொழில ஆரம்பிக்க மாட்டான் அதே போல மஜிமா ஒன்று சேர்ந்து அலகாவும் வரைக்கும் செய்ய மாட்டாங்க அவனுடைய பயான ஆரம்பிக்க மாட்டான் அல்லா எல்லாருக்கும் துன்பத்தை பின்பற்றணும் அவர்களே நாங்க எல்லாரும் அதிகமா நன்ச நானும் தான் கேட்கிறேன் நீங்களும் நீங்களும் தான் எல்லாவுடன் அதிகமா நியமத்துக்கு அனுபவிக்கிறோம் மறந்த நிலை அந்த நியமத்தை பொறுமதி தெரியாத நிலைமையில நியமத்தை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் ஒரு அடியான் அல்லாவுடைய பின்னால அல்லாவுடைய அல்லா புகழ் எதிர்பார்க்கிறான் பல நேமத்துக்கு வெளியே அனுப்பி அல்ல செகண்ட் எடுக்கிறோம் ஒரு புகழ் அந்த நேமத் எங்களை விட்டு நீங்காமல் இன்சூரன்ஸ் பாதுகாப்பு தண்ணி குடிக்கிறோம் பின்னால் அல்ஹம் மனதார் அல்ல போல்வர்களே எங்க பஞ்சம் பந்து தண்ணி போட தண்ணி கொடுப்பாகள் போறோம் உட்கார்ந்து தெரியாம தெரியாது அதனால சொல்றது போங்க நோயாளிகள் காலே ஒரு மலர் நோயாளி சரிக்க போயிரம் மலர் சமார்கள் மாலை வரைக்கும் பாவனிப்பிக்க நன்மை தன்மை கிடைக்கும் ரப்பா நந்தி நல்லா நினவுண்டா பேசினாலும் தான் என்ன சொல்ல வாழ்க்கையில் பேச்சுகள் இப்படிப்பட்ட மனித உட்கார கிடைக்கிறது பிரச்சனை இல்லை குடிக்கு தண்ணி பிரச்சனை இல்ல உடைய நிர்வாக முதல் கட்டம் நல்ல விஷயங்கள் கேட்கிறது கிடைக்க முதல் நல்ல விஷயங்கள் கேட்கறது நியமத்தி நம்பி சரி மக்கள் நினைக்கிறது எங்க கெட்டிற்கான தரத்தை நான் வந்தோம் சொல்லுங்க அவன்றந்து வாழ நேரத்தில் அல்லா இழுத்துல உட்கார வச்சு ஒரு மனதை பேசுகிறார் கிடையாது வளாகுவ நல்ல காரியங்கள் சக்தியும் கிடையாது இல்லாதிக்க அனுகூலம் இல்லா அல்லாவோட இறக்கம் தேவை அவன் மொழியை வெளியாக்கள் அடிக்கப்பட்ட வாயிலிருந்து <advisory Psalm 261> <sk> <starvingrica så> <talking> வந்து கைசேதம் ஆகப்பெரிய கேவலம் துன்யாவுடைய மக்கள் வச்சு ரோட சீர்த்து கொண்டு மலையில் அழைஞ்சு கொண்டு அதாவது பாதுகாக்கும் முஸ்லிம் சந்தர்ப்பம் சந்தர்ப்பம் அப்படியே பெருந்தொள் உள்ளது பெருந்தொன் இங்கே உள்ள காரணம் ஒரு மனிதன் விளங்குவானே அவன் யாரு அவன் இப்படிப்பட்டவன் வல்லமை என்னதன் அறிவானே ஆனால் ஒரு நாடு மாற்றம் செய்ய மாட்டான் நாங்க என்ன படம் என்ன சொல்லு என்ன படம் ஒரு மாதமுலாமா ஒரு மாடுக்குமாறு மலாக்கமாறு அரசு சுமக்கு வழக்குமாறு அரசு சுமக்கூடிய பெரும் பெரும் மழக்குமார்கள் தலைவர் பெரிய சொல்லுங்க பார்க்க மேற்படும் இல ஒரு எல்லூர் இறக்கையைக்குது ஒரு இறக்கியுன்னா மஸ்டிக் மறைஞ்சிடும் இன்னொரு இறக்கை மகளிர் மறைஞ்சிடும் இவ்வளவு படைப்பு சக்தி உள்ளவன் மலக்குமா நிறைஞ்சி வெட்டி மாற்றம் செய்ய மாட்டாங்க நபியன் கேட்டாங்க வஹிபரல பிச்சனால வஹிபரல கேட்டாங்க ஏ ஜிப்ராயிலே ஏன் தோடரே நீங்க மறந்துட்டீங்களா நீங்க இதெிறக்கம் ஏ பெருதலா பராந்து இருந்தீங்க உமா நஸ்னஸ் இல்லா பியாம் பி ரப்பிக் அல்லாஹ்வுடைய கட்டளை இல்ல உங்களுக்கு அசைய முடியாது உமா நஸ்னஸ் இல்லா பியாம் பி ரப்பிக் ஒரே मोहब्बत தான் எலகந்தான் நான் தெரிச்சமா வரயிலால் அல்லாஹ் கட்டளைக்கிறே வரசிங்க பூவி வரது அல்லாஹ் குர்ஆனில் காட்டா மாட்டம் அந்த மாற்றம் செஞ்சா முழு உலகம் சுக்குழு அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட இடத்துல அது ஓடிக்கொண்டிருக்குது அதற்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த பாதையில முறையா ஓடிக்கொண்டிருக்குது அல்லா சொல்லி கத்தியுள்ள வலுப்பிக்க எல்லாத்தையும் அறிஞ்ச அல்லாவுடைய நிர்ணயம் அது மாற்றம் செய்யாது மாறாது கொஞ்சம் முண்டுகாதே அந்த விட்டு கொஞ்சம் கொஞ்சம் பின்னுக்கு போகணும் உலகத்தில் மாற்றம் செய்யாது மாற்றம் செஞ்சால் இந்த உலகம் நிலைச்சி நிக்காது மாட்டம் சேரது மனசன் மட்டும்தான் சூரியன் ரத்தம் ஒரையா நிலைஞ்சிக்குது அப்ப ஒரே நான் நினைச்சுக்கிட்டேன் எங்க இருந்து வரதா புத்தி கேதே ಅಂತ நானு சொல்ல இல்ல அல்லாஹ் ரப்புடைய பலக்கத்தை அல்லாஹ் எல்லாத்துக்கிட்டு வச்சிருக்கான் அதனால தான் ரப்பி செஞ்சுகொண்டேன் அதனால அல்லாஹ்வு ரப்பி செஞ்சுகொண்டேன் வை மின் ஷை இன் இல்லா யுஸ்பிஹு பிஹம்தி வலாக்கி லா தஃபஹுன தஸ்பீஹஹும் பூமியில எத்த எல்லாவச்சி கோவ எந்த ரத்தம் கிடையே கிடையா வை மின் ஷை இன் இல்லா யுஸ்பிஹு பிஹம்தி பூமியில் சாபி கொடுத்து காதல் எல்லா சகாபாக்களும் எல்லா சகாபாக்களும் அந்த சாப்பாடு செய்யக்கூடிய கூடிய உணவு அவ்வளவு ஒட்டுமொத்த இத செஞ்சா இந்த நம்ப கிடைக்கும் இதை செஞ்சா இந்த பாவம் கிடைக்கும் என்று நல்லா தெரியும் ஒவ்வொரு பார்த்து சொல்லப்பட்டிருக்கு அமர்வு பார்த்துகள் யாருக்கு மாட்ட செய்து பாரு சின்ன பாதம் சின்ன பாவம் செஞ்சாலும் இஸ்லாமிய அலிஸ்லாம் தெரியும் அல்லா சுகா இந்த படித்து வச்சுக்கள் படித்து வச்சுக்கிறார் அவங்களோட வாய்ப்புகளே ஒரு ஊது மின்பக வச்சுல்ல ஒரு அந்த ஊதுக்குழல்ல வாயில வச்சு கொண்டிருக்கிற அந்த ஒரு துளைக்குள்ளால ஏழு போலு வானம் நடக்கும் அந்த சூருப்படும் நட்சத்திரங்கள் அப்படியே தூள் தூக்கம் மலைகள் இந்த இவங்க கூட ஹதீஸ்கள দিবার சம்பந்திக்கிது கால கூட அசிக்காம இருக்காங்க கால தெனதுட்ட அசிக்காம இருக்கேندே இமா ಅಲ್ಲால பயத்தால இதுنا யாராவது பல்ல படுத்துகாங்காலே இந்த क्वेश्चन அல்லாஹ்ர பயத்தால கண் பாறைய உயர்த்தாமல் காலை இடன் விட்டுதம் அகர்த்தாம இழுத்த கொண்டிக்கிறாங்க ஏன் रबடு பயத்தால படுத்து அசித்தி பாங்க சொந்தங்களே இவ்வளவு பிரம்மாவ வச்சதே வெறுமனே குண்டண்ட வார்த்தை பரைக்க சொன்னா அஷக் தெஞ்சே இருக்கு எப்படி இருக்கு சொன்ன பாருங்க திருஞ்சி பாருங்க பா நீங்க விரும்பியோ விரும்பாமலோ உண்டாகித்தான் தீரணும் போட்டான் அல்லா சொல்லி காட்டான் அந்த சொல்லிச்சு உன்னத அடிப்படை வந்து ஒரு கட்டளை அல்லா சொல்லி ஆளு இந்த பிரம்மாண்டே என்ற ஒரு பேத பறக்க கேடா <Sessantichimukalmukai> வஸ்தளை பார்த்து விளங்குவோங்க அல்லாஹ் குருவா இல்ல பல இடங்கள்ல ஒரு இடங்கள் இல்ல அல்லா குருவால பல இடங்களை சொல்லிக்கிறான் இல்லா இது சமவாதி வளருக்கும் சமாவாதி வளாறுக்கு சமவாதி வளாறு பானபூமி யாவது சொந்தமானது பானபூமி ஆச்சலுக்கு சொந்தமானது வான அது அரசாட்டில் சொந்த நினைக்கிற மாணம் சின்ன நினைக்கிறதுக்கு மேல போகாது மேலே போகாது அவ்வளவு பிரானம் உலத்துக்கு ஆஹ கிட்டம் உலகத்துக்கு தெரியும் படித்த மக்கள் ஒளி ஒளிவேகம் உலகத்தில் ஆகவே ஒளி தேகம் ஒரு செகண்ட் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் அடுத்த ஒளி தேவ இந்த எதிர்பார்க்க தெரியும் இங்க இருந்து இங்க இருந்து சூரியனுக்கு பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் கோடி கிலோமீட்டர் எட்டு நிமிஷம் வரும் சொல்லிட்டாங்க இந்த பூமிக்கு இந்த பூமி கிட்ட கிட்ட நட்சத்திரம் சூரியன் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துக்கு போறதுக்கு இந்த மூணு லட்சம் கிலோமீட்டர் போக இந்த நாலரை வருடங்கள் போடங்கள் ஒரு செகண்ட் மூணு லட்சம் நாலரை வருடங்கள் போனா தான் போயிருந்த நட்சத்திரம் அதாவது அந்த கிட்ட எழுதி நினைக்க வணாம் சூரிய அதாவது இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் சூரியன் தான் எங்களுக்கு கண்ணுக்கு ஆகாயங்கைகள் மில்கோல்வாங்க ஆகாய கங்கைகள் கோடிக்கணக்கான மில்கைகள் இந்த அதாவது இந்த பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான மில்கோய்கள் ஆய கங்கைகள் அந்த ஆக தங்கையில ஒரு ஆகண்ட சூரிய குடும்பங்கள் சூரிய குடும்பங்கள் சொல்றாங்க அதாவது ஒரு சுத்திவரத்துக்கு ஒரு மில்க்வே ஒரு ஆகாய் சுத்தி வருவதற்கு இந்த ஒலி தேசத்தில் முன்னூறு வருடங்கள் வருடங்கள் சொல்றாங்க கடைசியா அவங்க ஆராய்ச்சி சொல்லி படைக்கப்பட்டு சொல்றாங்க முதலாவது மாதத்துல பழக்க செல முதலாவது மாதத்துல பழக்க செல சூரியனுடைய ஒளிகள் இதுவரைக்கும் பூமிக்கு வந்து சேரல என்ற முடிவு லட்சம் வருடமாயும் இந்த ஒளி வேகத்தில் இந்த பூமியில வந்து சேரலு முதலாவது வாரத்தை சிந்திக்கப்படுதான் வருடமாயும் சில லட்சத்தின் ஒளிகள் எவ்வளவு உங்களுக்கு எப்படி சக்தி வேணும் ஒருத்தர் சொன்னாரு எனக்கு ஏழு வானங்களையும் ஒரு மலர் இன்னொரு மலைக்கு அவங்க என்ன வேணும் வேணும் இன்னொரு மலைக்கு எனக்கு காத்திரி சக்தி கேட்டான் எப்படி சக்தி பாத்துக்கிட்டானே இன்னொரு மலை சொல்லி நாலு மலக்குமாட்களும் நாலு கேட்டான் ஏழு பெருசாக சொல்லுறாங்க ஏ தூக்கன்ஸ் ஒரு சக்தி ஏன்னு சொன்னாங்க ஏனா சுந்தி வெள்ளா தூக்க சக்தி ஏன்னு சொன்னாங்க இப்ப அந்த புச்ச பைல சொல்லி காட்னா சربيத்துக்கு வந்தா அந்த பைல சொல்லி காட்னா சரி அல்லாஹ் குடுதா என்னங்க அத திச்சு போங்க உங்களுக்கு ஏலவன் சூப்பர் சக்தி உங்களுக்கு ஏல மூவி சூக்க சக்தி இல்ல உங்களுக்கு தனி சக்தி உங்களுக்கு சாதி தூக்கு சொல்ல அசைக்கோ மேலடி அசைக்கோ மேலடி काय என்ன சேரది لا حول ولا قوه தூக்கு நடச்சடாங்க தூக்கிடாங்க لا حول குக்கிடா என்ன கருவீங்க <Notre> <departure> <tutorials~> <Gl dynam> <refrigerator> வெறுமனையை கண்டுபெல்ல கூடிய இந்த துணியால இந்த காசி பணம் மாற்றம் செய்வாங்களா செய்யல இன்னைக்கு ஆட்டம் சிந்திச்சாங்க சக்தி மட்டுமல்ல வல்லுக்கம் அவளுக்கு அவசியமே இல்லை அமல் செய்வதெல்லாம் இல்லை பயனும் இல்ல அமைச்சம் நாங்க பெருமனையை காசு முயற்சி இந்த முயற்சியை ரொம்ப அதே விஷயத்தை சக்தி உள்ள அல்லாத படித்து கொடுத்து உள்ளத்தை உருவாக்கினாங்க இந்த சொன்னாங்க நாங்கள் யுத்தம் செய்யணும் யுத்தம் முடியும் கூடாது அந்த சூரிய பணத்தை அந்த பெற்றுக் கொண்ட கஷ்டம் ஒரு லட்சம் கிடைக்கிற கஷ்டப்படும் ஒரு கோடி கிடைக்கிற கஷ்டப்படும் பத்து கோடி கிடைக்கிறது கஷ்டப்படும் நூறு கோடி கிடைக்கணும் பத்தாயிரம் கோடி கோடி கிடைக்கிறது கஷ்டப்படும் சக்தி பிக்க ரெடைக்கணும் கஷ்டப்படுவோம் சும்மா கிடைக்கிற சாபா கிடைக்கு ரத்தத்தை குளிஞ்சிக்கிறேன் ரத்தத்தை குளிஞ்சி சாபிகளை அவர் உயிர்களை சாபாக்கள் அதான் தியான் செஞ்சுக்கிறான் மனை மக்களை விதவியாக்கினாங்க குழந்தைகள் அனாதியாக்கித்தான் அவ்வளவு கொண்டது பால் கொட்டிப்பட்டது பால் கொட்டிப்பட்டது என்ன நினைக்கிறேன் மறந்துச்சு அவருடைய அதாவது பாசிமனாவுடைய மேல பட்டு தண்ணியது அந்த பெண் சொல்லிதான் என்னக்கே புதிவா புதிவாரிக்கிறாசியமா அந்த பால் தான் வேணும் சொன்னாங்க உன்னும்கிட்ட என்ன சொல்ல எடுத்துக்கொண்டாங்க வெறுமனையோட என்ன தெரியுமா ஒரு ஆட்சிக்கு ஒருத்தி போதா இல்லையா இல்லையா ஓட வச்சாங்க வந்து அந்த அனைத்து கையில் வைக்கு அல்லா நினைச்ச நடக்கும் அடைய விஷயத்துல முழுமையாக முழு உலகம் கால வந்துச்சு என்ன சாதிக்க நினைச்சாலும் எல்லாம் சாதிச்சாங்க இதுக்கு சாதிக்க மாட்டான் சாதிக்க சாதிக்குமா சாதிக்கிறான் இந்த சொல்றாங்க பாகிஸ்தானை தாராளமாக அந்த ரப்பி குறையில் இதுவரைக்கும் என்ன சக்தி குடிக்கிறானோ இதுக்கு பின்னாலும் இப்ப இதற்கு பின்னாலும் அதே சக்தி உடைப்பான் கிடையாது அந்த எப்படி உதவி செய்தானோ அதே உதவி செய்வான் சந்தேகம் கிடையாது அந்த மீது உதயசீரின் கட்டாய கடமை நாங்கள் சும்மா இல்லை நினைக்கிறேன் அறுபது வருஷம் என்ன கண்ணீங்க இல்லையா வாக்குதாய எ கஷ்டப்பட்டு நாளைக்கு அஞ்சு மணிக்குறேன் முயற்சியும் அதிகமாது பகிஸ்தானிய கருத்து ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சு முதல் அல்லா பத்தி அல்லா மாலிக் பேசுறது அல்லா பத்தி பயன் கல்லூரி என்ன அதிகமா அல்லா பத்தி பேசுங்க ஆளுகளை அதிகமா பேசி மக்கள் தானா பார்த்து சந்தேகம் இல்லை மக்கள் அதிகமா சொல்லப்படுறது வட்டி எடுத்த இந்த பார்த்துக்கோங்க உதாரம் யாரு தன் உணிக்க தெரியும் செய்யறாங்க ஏன் தெரியுமா நான் மாற்றம் செய்றவன் யாரு தெரியாது நான் மாற்றம் செய்யறவன் யாரு தெரியாது இது மாற்றம் செய்யறாங்க இல்லாத மாதிரி செய்யறாங்க போலீஸ்தானுடைய பயணி ஒரு ஜனாதிபதி ஒரு சிப்பாய் ஒரு ஆமி ஒரு எஸ்டிஎம் இவன்டா பயம் உள்ளே எங்களுக்கு எங்க சிறப்பு தாயிகள் பத்து வாக்கள் கேட்கிறாங்க எத்தனை தாக்குதார்கள் கேட்டிருக்கிறேன் வட்டி விஷயத்தில கேட்டு நாங்க விட்டுட்டோம் மக்களுக்கு நாங்க தாவத்துக்குறோம் சத்தியமாங்கிற வாழ்க்கையில் மாற்றங்கள் உருவாகவே தீரும் சந்தேகம் கிடையாது நாள் அஞ்சு அமலுக்கு சொல்லப்பட்டது எங்கட சலாஹியத்துக்கு எங்கே எங்கே கஸ்து போடும் மக்கள் சந்திக்க சொல்லுங்க எல்லா கசுகளும் அதிகம் பேசுவா பெரியார்கள் பெரும் பெரும் பெருங்கொண்ட ஆளுங்கள் அதுல அரபாசிக்கு மேல அவ்வளா பத்தி பேசி போட்டு கேடுஸ்தான் ஆக முக்கியமான ஆள் அப்படி ரூஹான பேசினாலும் எந்த தலைக்கத்தை கொடுத்தாலும் பெரும் பெரும் எல்லா கூட்டிட்டு போவாங்க பின்னால் பயனைக்கும் பல சொல்றது மசால் பலாசடி கூட்டி எல்லாரும் தெரியும் வாழ்க்கை இல்லை யாருக்கும் தெரியும் ஹாராம் தெரியும் தெரியும் அவர்களே தாபத்து நோக்கர் நோக்கமங்க சேல்படுங்க நண்பர்களே ஆளமே திகிரிக்கும் ஆளமே திகிரி ஆளமே திகிரிக்கும் மக்கள் கவலைிக்க வேண்டியது எங்களுக்கு விஜாதகரிக்கும் மத்தவங்க விஜாதகரிக்கும் சிக்கலங்க தான் பாடுபங்க நண்பர்களே நான் नेते மூணாவது பெரியார்களோ பக்கிஸ்தா பெரியார்களோ இருந்தா அнде கார்க்சாரை சொல்லி புடிச்சு கொண்டேன் பாவங்க மோன குர்ஷி மோனாங்க ஜிசினோட மகன் மோன குர்ஷி அவஞ்சல் மாறிப் போய बॅन्स செஞ்சாங்க मारுகள बॅन्स செஞ்சாங்க அவங்க முளுமனே ஆயிஸ்டாபடு காங்கிரஸ் தான் சொன்னாங்க ஆயிஸ்டாபடு காங்கிரஸ் தான் மக்கள் நடந்து போவாங்கே சொல்லுவா வரு ஒரு மனதா போட்டு நீட் வச்சுதான் அவன் உள்ளா நான் நீட் வச்சுப்பா செய்வேன் என்ன கிடைக்கும் கவலை வச்சு என்ன கிடைக்கும் பரவல்லாம் பொறுமையிலும் சொல்லுவாங்க அது என்ன ஒவ்வொருக்கு எட்டு பேர் பத்து பேர் வருவேன் கிடைக்கும் சொல்லுங்கல்ல யார் யார் தயாராக சொல்லுங்க மக்கள் சில யார் தயாராக இருக்கீங்க நாலு மாதங்கள் நாலு நாற்பது கூடிய சீக்கிரம் போற மக்கள் சொல்லுங்க பூசி குடுப்பானா இம்மாண்ட சுவையை அல்லாத உள்ள விலை கொடுத்தவங்க சொல்லுங்களுக்காக சொல்லுங்களுக்கு புதிய கபூல் செய்வாசிக்க சொல்லுங்க வேகவ நாலு மாதங்களுக்கா சொல்லுங்க முன்னாள் இரண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு வந்தாங்க இங்காங்க அப்ப வந்தி சாப்ட்டு கேட்டாங்களா இலங்கைக்கு போடுற அவசியம் இல்ல இது வெளி நடக்குது வேலை வேலை மக்கள் தரத்துக்கு இது வரைக்கும் தாபத்துடைய தன்மைய மக்கள் தானே இளைஞர் மக்கள் ஒவ்வொரு மகா இல்லாத உடனடியா பாகிஸ்தான் போனா பாக்கிய பாகிஸ்தான் காக்கிதுமாசுகள் வருவாங்க வந்து போட்டு அவனை அமீர் நியமிக்கிறதுக்காக செய்வாங்க கிட்டாக்க போடுவாங்க ஒரு வருஷத்துக்காக ஒரு அஞ்சாறு கிட்ட மஹாலா அவங்க என்ன செய்வாங்க அஞ்சு நாள் வேலை செஞ்சு வார இன்னும் அஞ்சு பேர் கூட்டிட்டு வருவாங்க வருஷத்துக்கு வருஷத்துக்காக வேண்டி நெகத்தா அஞ்சு பேர் கூட்டிட்டு வருவாங்க வருஷங்கர் அந்த ஜோடு அறுபது அறுபதுக்கு போச்சு எல்லாம் லாகூர் மட்டும் வருஷத்துக்கு ஏழு மாதங்களுக்கு அறுபது ஆகிடுச்சு மே மா ஜலை மா ஜ வெம்ம வெளியாக வெளியாகும்ன்ன பத்தி பேசி சொல்ற பெ அல்லதுனால பிரச்சனை தீர் மக்கள் பாத பே உருவிக்கொண்டு தீர்த்து போகுது இதுதான் போறேன் அல்ல வெளியாகி அல்ல பத்தி பேசி ஈ மானு உருவாக்கி பிரச்சனை போங்க வழி இல்லை எல்லாரும் போகும்னால மனைவிக்கு குடும்பத்துக்கு எல்லாம் கொடுத்து போட்டு எல்லாரும் சென்ட்மெண்ட் செஞ்சு வாரது வரதுக்கு பின்னால் அவருக்கு கணக்கில்லை சும்மா உட்காரு பேசுவார் கலைஞர பேசிடுவார் அப்படி இல்லை கஷ்டத்தோட பிரச்சனையோட சிக்கலோட வச்சுட்டு வர வரும் அப்பதான் அல்ல கவலை வரும் அல்ல என்ன என வரும் சிவா வர்மசா இந்த பயானை எமது இணையதளமாகியூ டபுள் தமிழ் பயான் செய்ய முடியும்